அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு மேல் பிறந்தாராயினும் கல்லாதார் கீழ்பிறந்து கற்றார் அனைத்தில இது இந்த கல்லாமை அதிகாரத்தினுடைய ஒன்பதாவது குரல் அதாவது படிக்காமல் இருக்கிறது இந்த குரல் படிக்கிறதுனுடைய பெருமையை நன்றாக உயர்த்தி சொல்லுகிறது எப்பவுமே படிக்க வேண்டிய கல்வியே, கற்க வேண்டிய கல்வியை யாரு கற்கிறானோ அவன் மேலானவனாக உயர்ந்தவனாக சிறந்தவனாகக் கருதப்படுவான் அவன் எந்த குலத்தில் பிறந்திருந்தாலும் சரி எந்த விதமான சமூகத்தினுடைய நிலையில் இருந்தாலும் சரி கற்றவன்தான் உயர்ந்தவன் அப்படிங்கிற கருத்தை இந்த குரல் நன்றாக ஓங்கி உபதேசம் செய்கிறது ஒரு மனிதன் உயர்ந்த குடும்பத்தில் பிறந்திருக்கலாம் ஆனால் அவன் கல்வி கற்கரத்துக்கு தவறினானே ஆனால் அவனுடைய அறிவை பண்படுத்துவதற்கு முயலாமல் போவானே ஆனால் அவன் தாழ்ந்தவனே ஆவான் இன்னொருவன் சாதாரணமான எளிமையான குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் கற்றழுந்தானே ஆனால் அவனே சிறந்தவன் ஆகவே கல்விதான் ஒரு மனிதனை உயர்ந்தவனாக்குகிறது குடும்பமோ ஜாதியோ குலமோ அல்ல ஒருவன் கற்க தவறினால் உயர்ந்த செல்வம் நிறைந்த அறிவு உடையவர்களுடைய குடும்பத்தில் பிறந்தானே ஆனாலும் அதனால் பயனில்லை இந்த ஜாதி உணர்ச்சி என்பது உடலோடு அழிந்து விடுகிறது இந்த உடம்புக்குத்தான் ஜாதி குலம் மதம் எல்லாம் ஆனால் அறிவானது உயிருக்கு தொடர்ந்து வரக்கூடிய சிறந்த நண்பன் இதை பலமுறை நாம் பார்த்திருக்கிறோம் இறந்ததற்கு பிறகும் நம்மோடு வருவது அறிவுதான் முதல் குரலில் வள்ளுவர் குறிப்பிட்டார் செல்வமானது கற்காதவனிடத்திலே இருக்குமேயானால் அது மிகவும் கெடுதலை உண்டு பண்ணும் ஆனால் நன்கு கற்ற பண்புடையவன் வறுமையிலிருந்தாலும் அது சமூகத்துக்கு யாதொரு கெடுதலையும் உண்டு பண்ணாது நன்மையைத்தான் செய்யும் என்ற கருத்தை உணர்த்தினார் இந்த குரலில் எவ்வளவு பெரிய குடும்பத்தில் ஒருவன் பிறந்திருந்தாலும் சரியாக படிக்கவில்லை என்றால் அது பயனற்றது என்பதை கூறுகிறார் குடி வகை அப்படின்னு ஒரு அதிகாரம் இருக்கிறது இதே திருக்குறளில் பொருட்பாலில் அங்கே சொல்லுகிறார் திருவள்ளுவர் ஆழ்வினையும் ஆன்ற அறிவும் என இரண்டின் நீழ்வினையால் நீளும் குடி என்று உபதேசம் பண்ணுகிறார் ஆயிரத்தி இருபத்தி அது என்ன சொல்லுகிறார்னு கேட்டால் ஒரு குடும்பம் சிறந்து விளங்க வேண்டுமானால் நல்ல தீர்க்கமான ஆழமான அறிவும் நல்ல சிறந்த முயற்சியும் இருந்தால்தான் அந்த குடும்பம் உயரும் கல்வியை முறையாக பெறாத ஒருவன் குடும்பத்தின் நன்மையை செய்ய முடியாது குடும்பத்திற்கு நன்மையை செய்ய இயலாது சரியான முறையான கல்வி இருந்தால்தான் ஒருவன் குடும்பத்தை நல்ல முறையிலே சரியான முறையிலே அமைத்து கொள்ள முடியும் இல்லையென்றால் எல்லா செல்வமும் பெயரும் புகழும் அந்த குடும்பத்தால் இழக்கப்படும் நாளடியாருங்கிற ஒரு நூல் சொல்லுகிறது களர் நிலத்து பிறந்த உப்பினை சான்றோர் விளை நிலத்து நெல்லின் விழுமையதாக கொள்வர் கடைநிலத்தோராயினும் கற்றுணர்ந்தோரை தலைநிலத்து வைக்கப்படும் அதாவது களர் நிலத்தில் தோன்றினதாக இருந்தாலும் உப்பை நிலத்திலிருந்து விளைஞ்ச நெல்ல காட்டிலும் உயர்ந்ததாக எடுத்துக்கொள்வார்களாம் அதே மாதிரி சாதாரண குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் படித்தவர்களை உயர்ந்த நிலையில் வைத்து போற்றுவார்களாம் நாளடியார் சிறப்பித்து கூறுகிறது நான்மணி மற்றொரு நூல் என்ன சொல்கிறதுனா திரியழல் காணி தொழுப விறகின் எரியழில் காணின் இகழ்ப ஒரு குடியில் கல்லாத மூத்தோனை கைவிடுப கற்றான் இளமை பாராட்டும் உலகு விளக்கின் திரியில் இருக்கின்ற சுடரை எல்லோரும் வணங்குகிறார்கள் ஆனால் விறகுக்கட்டை எரிக்கக்கூடிய சுடரை நெருப்பை யாரும் வணங்குவதில்லை அது மாதிரி ஒரு குடும்பத்தில் படிக்காத மூத்தவனை விட்டு விடுவார்கள் ஆனால் கற்றவன் இளையவனாக இருந்தாலும் அவனைத்தான் பாராட்டுவார்கள் அப்படிங்கிறார் ஒருவன் நன்றாக படித்திருந்தானே ஆனால் அவனுடைய குடும்பத்தில் எல்லோரும் அவனை மதிப்பார்கள் அவன்தான் பாராட்டப்படுவான் இந்த குரலின் உள்ளார்ந்த பொருள் என்னவென்றால் கற்ற மனிதன் அவனுடைய குடும்ப சூழ்நிலையை கருதாமல் மதிக்கப்படுவான் ஒருவன் உயர்ந்த குடியிலே பிறந்தாலும் அவன் கற்கவில்லை என்றால் அவன் தாழ்ந்தவனாகவே கருதப்படுவான் சாதாரண குடும்பத்தில் பிறந்தாலும் கற்றவனே மேலானவன் இதுதான் வள்ளுவருடைய உபதேசம் மேல் பிறந்தார் ஆயினும் கல்லாதார் கீழ்பிறந்து கற்றார் அனைத்திலர் பாடு அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதனேயம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகாசுவாமிகளின் அருட்குரலில்